திருச்சிற்ற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருப்புகலூர் வர்த்தமானீச்சரம் பண் பியந்தைக் காந்தார் திருச்சிற்றம்பலம் பட்டம் பால் நிரமதியம் படர் சடை சூடி பட்டம் ப மதியம் படரசடை சுடர் விடு பாணி நட்டம் நள்ளிரள்ள நாதனவின் தூரை போ தொண்ட போற்ற வட்டம் சூண்டு அடி பரவும் வர்த்தமாரி சரத்தாரே முயல்வல்லாவிய திங்கள் வான்முகத்து அறிவையில் rivai iyalvalavi edu kudaye innuvendai enveruman kayalvalavi kalani karunire kuvaligal mallarum ல்வா விய புகலூர் வர்த்தமானிச்சரத்தாரே தொண்டரு தன் கயம் கி துணையலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டு தொண்டரு தம் கயம் மூழ்கி துணையலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டு அடிபரவி குறிப்பு அறிமுருகன் செய் கோலம் முருகன் செய் கோலம் கண்டு கண்டு கண் குளிர கழி பரந்து ஒளி மல்கு கள்ளார் வண்டு பண் செய்யும் புகலூர் வர்த்தமானி சரத்தாரே சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டு அடி பரவி குறிப்பு அறி முருகன் செய் கோலம் கண்டு கண்டு கண்குளிர களிபரந்து ஒளிமல்கு கள்ளார் வண்டு பண் செய்யும் புகலூ வர்த்தமானிச் சரத்தாரே பண்ண வண்ணத்தரு ஆகி பாடலோடாடலராதவிண்ண வண்ணத்தராய புகலூர் ஓர்பாகும் பெண்ண பெட்டியோடு பெற்றியோடு பிணைந்த வண்ண வண்ணத்து எம்பெருமான் வர்த்தமானிச்சரத்தாரே ஈசன் ஏரமறு கடவுள் இன்னமுது எந்த எம்பெருமான் ஊசும் மாசில் வெண்ணீற்றரு பொலிவுடையே புகலூரில் மூசுவண்டு அறை கொன்றை முருகன் முப்போதும் செய்முடிமேல் வாச மாமலருவுடையார் வர்த்தமானிச் சரத்தாரே ளங்கொடி வளர கண்கையும் தீரிய வண்டு ஏறி கிளர் இளம் உடை நுழைய கிழிதறு பொழில் புகலூரில் உளறு இளம் ஜீனை மலரும் சடை மூடி அதன் மேல் வளர் உடையார் உடையமானி சரத்தாரே தென் சொல்வின் ஜமல் வட சொல் திசை மொழி எழில் நரம்பு எடுத்து சொல்வின்று அமர்பட சொல்ல திசை மொழி ஏழில் நரம்பு எடுத்து கடல் கடைய அன்று எழுந்த வஞ்சே நஞ்சணி கண்டர் வர்த்தமானி சரத்தாரே சாமவேதம் ஓர்கீதம் சமுகன் பரம நாமதேயம் அது உடையார் நற்குணrnd அடிகளென்று ஏ சார் செயியில் வாழைகளோடு செங்கையில் குறிகொழும் புகலூரு மைவொள் கண்டத்துயம் பெருமான் வர்த்தமானி சரத்தாரே மங்குல் மாமதி தவளும் தவழும் பர்தமான தங்கு சீர்த்திகள் ஞான சம்பந்தன் தந்தமிழ் பத்தும் எங்கும் narai eiduvar imaya varu ulage <laughs> eiduvar imaya varu ulage